ஒரு அம்ப போட்டானையானால் ஒரு குறியை ஒரு குறியை வச்சு அந்த ஒரு குறியை அந்த அம்பு அடிச்சாலும் அடிக்கும் அடிக்காமல் தவி போனாலும் போதும் அடிச்சுக்கோத்தான ஒரு மான் மேல போட்டான்னு அந்த அடிச்சாலும் அடிக்கும் இல்ல மான் துள்ளி போய் தவிதாலும் விழுந்துவிடும் புத்தியை மட்டும் பிரயோகம் பண்ணிவிட்டேனா ராஜாவோட கூட அந்த தேசத்தை அப்படியே தலைவர்கள் அந்த தேசத்தையே அழிச்சு விடும் புத்தி நல்ல புத்திமானா இருக்கியை பிரயோகம் பண்ணிவிட்டான் ஆயுத விசக்தியா பார்த்துக்கோங்க புத்திஹிஏவாஹாதி அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர் புத்தி தர்மபுத்தனுடைய புத்தி அப்படிப்பட்ட புத்தி அவன் தர்மபுத்திர போடுற அஞ்சு ஊர் கேட்டார் எல்லாம் திக்க தரிசையாக இருந்து கேட்டிருக்காரு அவன் பேர் சொல்லி கேட்டார் அஞ்சாவது ஊர் பேர் சொல்லி காக்கலை இந்த நாலு நாலு தப்பு அந்த பசங்க பண்ணிட்டு இருக்காங்க துரியோகனாங்க அந்த நாலு பேர் சொல்லி கேட்டு அஞ்சாவது ஊர் எதையா எனக்கு போரும் பாக்கணும்னா உலகம் மூக்க தெரியும்னா அந்த பையன் பண்ணி அக்கணும் அதற்காக நாலு போய் காட்டாராம் தர்மபுத்திரன் உழவு புத்தியம் தான் தர்மபுத்திரன் மகா புத்தியமானாம் அதனாலதான் புத்திரன் சொல்றாரு ஆமா உருமானத்தை வில்லாளி போட்டு அந்தலட்சியத்தை அந்தபாணம் அடிச்சாலும் அடிச்சும் தப்பி போனாலும் போயிடும் பிரயோகம் வேண்டி விடானையான ஓழகூடி அந்த தேசத்தேடிச்சு ஆன விஷத்தூச்சின விஷம் பூத்தானோ அவனுக்கு ஆசத்தால வச்சி நாரே அடிக்கானோச்சனை பண்ணி தானையான அது என்ன பண்ணுமா தேசத்தியுமா தமிதலான மந்திராலோச்சனை தப்பா நத்த மனசுல ஆலோசனை அவன் புத்திமார்கள் சொல்வார்களை எதற்காக அந்த தவறுதலான மந்திராலோச்சனை ராஜா தேசம் எல்லாத்தையும் அழிச்சு மான வை சனியா உனா நல்ல ஃபலம் சரிக்கிறான் ஒரு நாலு பேருக்கு நாலு சுண்டத்தை கொடுத்துட்டு ஜாப்படலாம் விஷயங்கள தனியாக பண்ணப்படாது தானா உருவனாய் இன்ன அத்தியாவது ரெண்டு பேரிட்டு சொல்லி யோஜனம் பண்ணப்படாதாம் தனியாக உருவனாக வழியில் நடக்கப்படாத அமார் ஆத்ரீக தனியா உருவனா போன்றிருப்பார் ஒருவனாக போக கூடாதான் கூட தூங்குறா கூட படித்து உட்கார்ந்து படுத்து எல்லா சாதனும் கட்டுப்போவா இவன் பாத்துக்கணும் ஆறுக்காவது கெட்டு போச்சு அவன் தவிராச்சிருக்கும் அவங்க வீட்டுல வச்சுட்டு வந்த மணி ஒருத்தான போது சாயங்க சொன்னா கூட ஆறு முயற்சிட்டு இருந்தாரு சாரதோ அவர் ஓட்டு உடனே அவரவா ரயிலுக்கு வாங்கின டிக்கெட்டுல அப்புறம் எத்தம் தானே பரப்டு ஆகினால பத்து ரூபாய் பேர் தூங்குற போது மகிழ்ச்சி உட்காந்துருக்காங்க நீக்கி அவரிய புத்திமான்கள் சொல்ற நீக்கில பல ரசங்கள் இருக்கும் இல்ல பல ரகசியங்கள் இருக்கும் தனியும் உட்கார்ந்து மீழ்ச்சின்னு உட்காந்துருந்தானே நைக்கூடிய எதிராஜுராஜ் நேசிய சோபான பாராசரி அப்பட ஒரே வஸ்துவா இருப்பது எது என்று திருட்டான் பார்த்து அதுக்கு ஒரே உலகத்தில் எண்ணிக்கும் உள்ள ஒரே வஸ்து எது என்று கேட்டான் திருஜன் நாவபுத்தியம் வஸ்து அதுதான் என்னென்ன அது ஒரே வஸ்தாயிருக்கு சோபாலம் மோஷத்துக்கு படிக்க சத்தியமாக்கம் ஆமா பரலோகம் வரும்னு உனக்கு கண்டம் இருக்கு ராஜன்னு அதுக்கு சத்தியமாக்கம் படிக்கட்டு சத்தியம் இல்லைன்னா படி இல்லாத மெத்த மேல கால முடியுமா அது மாதிரி நல்ல ஒரு லோகம் சத்தி வேண்டும் அண்ணம் ஊக்கிருக்கும் சத்தியத்தை கை குடியும் வருஷம் காட்டுல இருந்தவர்கள் இல்லைன்னு போய் சொல்கிறீரே நீங்களும் இருந்து தலையாட்டலாமா துரியோசனோட சத்தியம்யசோகம் மோட்சம் அர்த்தம் பண்ணினால் போகபூமி அர்த்தம் மோட்சத்துக்கு ஏது சோபானம் படிக்கட்டு தெரியுமா சத்தியமாக்கம் பெரிய சமுதிரம் அல்ல தாண்டுவதற்கு எப்படி கப்பலோ அது மாதிரி சத்தியம் இருக்காது பெரிய சமுதிரம் எத்தனை ஆளு எத்தனை மத்தியம் எத்தனை திணித்துவிங்கலாம் எத்தனை ஜெத்துக்கெல்லாம் முதலி எத்தனை எந்த கப்பல் கொண்டு போய் போகிறது அது மாதிரி எத்தனை பேர் மோசம் சத்தியம் கொண்டு போய் போக நினைச்சா என்னமோ பாண்டவாளத்துல இருக்கிற அன்பு நாள கொண்டாடுறாருன்னு நினைச்சிருந்தேன் மனசுல தப்பான எண்ணங்கள்லாம் நினைச்சுக்கிறான் கேவல் அப்படி பாண்டவாளுக்கு சக்தி இருக்கிற பட்சத்துல இந்த பதிமூணு வருஷம் காட்டுல இல்லாமலே நம்ம பிள்ளைகள் அடிச்சிருக்க கூடாதோ அவளுக்கு பலம் இருக்கிற பட்சத்துல நினைச்சு உள்ளவனுக்கு ஒரே ஒரு தோஷம் பொறுமை உள்ளவர்களை பத்தி சொல்ல முடியாது அவிவேக்கியா எடுக்கிறவன் என்ன சொல்லுவான்னு பொறுத்துன்னு போறவனே அவன் கையாலாதவன்னு சொல்லுவான் இது ஒரு கட்ட பேர் அவனுக்கு ஒருமையை தவிர்த்து வேற ஒரு பேர் சொல்ல முடியாது கத்திகையில் இருந்தால் பூக் என்ன பண்ண முடியும் அவன் பொறுமையோடு இருக்கிறவாளு என்ன பண்ண முடியும் துர்ஜனன் manal பதினேயோ மணல்ல நெருப்போத்தொண்டு போட்டால் புடிச்சுக்கோங்க manal தெரியுமோ இங்க புல்லுல போட்டா காஞ்ச புல்லுல போட்டா குப்பினு திருணம் இல்லாத கல்லுல ஒண்ணு போட்டான் தீயே அது பிடிக்கும் அது மாதிரி சாந்தானு எத்தனை கெட்டன சொல்ல சொன்ன என்ன உடனே போவாள் கல்லு மணல்லி விழுந்தா தாறாவை அணிஞ்சு போடுவோம் அப்படி துஷ்டம் சாந்தா அளப்பாத்தி ஏதாவது சொன்னா அவனாவே அடங்கி அப்புறம் நாம் நினைச்சே தப்புன்னு நினைச்சு விடுவோம் स्वयमेव एको அப்போ வீஸ்வயமே பி ஏக்கோ பரம் தர்ம பரம்யா சாந்தித்த விம்திஹிம் உயர்ந்த நன்மை எது நாள் தர்மம் ஒண்ணுதான் விட்டாள் அஸ்தவமான நன்மை சிறந்த நன்மை அது எது கொடுக்கும் நாள் தர்மம் ஒன்னுதான் கொடுக்கும் விட்டால் அஸ்தவமான ஸ்ரேயும் க்ஷமாயிருக்கணும்னு எண்ணம் இருந்தா தர்மம் ஒண்ணுதான் கொடுக்கும் பகர் ஒண்ணு கொடுக்காது இவன் பணமும் இவன் உத்தியம் பகர் ஒன்னு காப்பாத்தாது தர்மம் ஒண்ணுதான் உத்தமாந்திராந்தியேந்திரி மாநாள் புறுமைதான் புறுமே ஒன்றுதான் புறுமே அவன் அடையறானோ அவனுக்கு ஒரு புறவும் இல்லைருத்தமா திருந்திரிமாந்திரி மாநாள் படிப்பு ஒண்ணுான் படிப்பத்த பரமசந்தோஷத்தானா கொடுக்குமது வாழணும் நினைச்சானவன் ஹிம்சை பண்ணாம இருக்கோ அது ஒண்ணுதான் இவனுக்கு வாஸ்தவமான சுகத்தை கொடுக்குமான் பரத்தியாருக்கு ஹிம்சையை கொடுக்கிறோம் சுகமாவே இருக்க முடியாது இதனா ஸ்மிருதியில எல்லா விஷயங்களையும் சேர்ந்து பிரத்யார மண்டலம் கட்டாயம் துக்கடுத்தும் எது கொடுக்கும் தெரியுமா அஹிம்சொன்னுதான் கொடுக்கும் கரருக்கு தன்னால் எவ்வளவு தூரம் ஹிம்சையில்லாமல் நடக்கிறானோ அவன்தான் நல்ல வாஸ்தவமான சுகத்தை அடைய முடியும் இதை நம்ம தேசத்துலாம் எல்லாம் பார்க்கலாம் பிரத்தியாரும் ஒரு சொந்தம் தன்னுடைய காரியங்கள் நடத்தி பாருங்க அஹிம் சுகாவது அப்படி ஒடுங்கிபடுறதாம் போய் தள்ளிபடுறதாம் நரகத்துல போய் தள்ளிபடுறதாம் ரெண்டு பேர் உயிரிழ போல என்ன ஒரு பொந்துக்குள்ள இருக்கிற பாம்பானது அப்படி எட்டி பாக்குற எலி எப்படி பட்டுக்குன்னு பிடிக்கும் போது மாதிரி சற்போ வினது ஒன்புக்குள்ள இருக்கிற எலியை எப்படி போய் பிடிச்சுடுமோ அது மாதிரி ரெண்டு பேர்களை பூமியானது உள்ள இழுத்து போடுறது கீழே நறக்காதிகளுக்கு போகும்பியா பண்ணி விடுறது ரெண்டு பேர்கள் யாரு என்னோம் எந்த ராஜா நம்ம தேசத்துக்கு அடஞ்சல் பண்ற சத்ரு ராஜாவோட யுத்தம் பண்ணாமல் இருக்கானோ எந்திராஹன் தீர் போகாமல் இருக்கானோ இந்த ரெண்டு பேரையும் முழுங்கி விடலாம் புண்ணியகாலங்களில் அப்படியே வெள்ளாரு உள்ளாரு நல்கோ ஸ்நானம் பண்ணணும் குருமின்னீர் கணர் எப்படி அஸ்தி கூடும் மண்டல ரொம்ப குடும்பங்கள்ல நாசிக்க நாசிக்க எல்லாரும் பேசுறாங்க படிச்சவனும் பேசுறான் படிக்காதவனும் அதுக்கு என்ன காரணம் தெரியும் அவகாச ஸ்நானம் பண்ணாதான் காரணம் அதனால யாஜ் சொன்னார் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வரவு வச்சுன்னு விடும் இப்படி நாடகம் பண்றவன் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னொரு ரூபாய் அவனுக்கு வர வச்சு வருவாங்க உயிராவை இருக்கட்டும் பாத்துப்பான் அவனுக்கு கஷமம் வரட்டும் இவன் அவன் பார்த்தா எப்போனே அவனுக்கு சௌக்கரியமா அவன் சம்பாதிக்கட்டான் அப்புறம் வாங்குவோம் அப்படி நினைச்சுட்டு இருப்பான் அதுக்காக இவங்க போய் குணத்தை கொடுத்து ஒருவன் ஒருத்துக்கு அவகாசமா தீர்த்தாட்டனம் ராஜாக்கள் நம்ம தேசத்துல பிரஜைகளுக்கு துன்பத்தை கொடுக்கும் எதிராளிய நிக்கிரம் பண்ணாமல் இருந்தாலும் இந்த ரெண்டு பேர்களையும் பூமி அப்படி விழுங்கி நரக்கத்துல கொண்டு போய் தள்ளிவிடுவான் அோன்பரு அசோன்தயம் தண்ட காரியம் இங்கோஹ அவன் எல்லாரும் அவன் கொண்டாடுவார் இந்த ரெண்டு மட்டும் இருந்துட்டா போறும் என்னால் முதல்ல பருஷமான சொன்னு சொல்லாமல் இருக்கணும் இந்த நாக்கு நுண்ணில பருஷ்யம் தாத்யம் வந்துடும் பருஷ்யம் இருக்கப்படாதான் இந்த பருஷ் பருஷமான சொல்லையவன் சொல்லாமல் இருக்கானோக்கிய பூஜிக்காமல் இருக்கணும் உருஷமான சொல்லும் இல்லாமல் இருந்துட்டா அவனை உலகம் முழுக்க கொண்டாடுமான் என்னத்துக்கு சொல்றான் ஆண்டவாட பத்தி நீ யூசிக்கிறேன் அசத்தான சகுனிகளை அச்சிக்கிறேன் இதனால உலகம் முழுக்க ஒண்ணவில் காஞகிரோய காமிதாரிணோக உலகத்திலே ரெண்டு பேர்கள் பிரத்யார பாத்து செயல வாழ்நார் யாரு நாள் ஸ்ரீயாமித காவிட்டிருந்தாளே ஒரு அம்மா ரூக்கூடாந்திருச்சியா என்ன பண்றது எடுத்ததுக்காக வீட்டுக்கு வீடு கண்ணு ரொம்ப பரமதோஷம் பாலக்குல பாத்திரத்துல சாப்பிட்டாத்திரிப்பா இருக்கா உருக்கத்துல போய் ஒன்னும் அரங்கா இருக்கு ஒரு அம்மா எவரு சொல்லுவாங்க பாண்டிச்சேரி புடவை பாண்டிச்சேரி புடவை இதுவும் பொருத்தான பார்த்து சின்ன சங்கீத கச்சேரியில அவர் தலையாட்டுறா பாப்பன் ஆட்டுவன் அவர் ஏதாவது குசு வந்து உட்கார்ந்துக்காக அவசரமா பாடுற போது வாயில ஜலத்தை விட்டு இது மந்திர ஜலம் எத்தனை பேருக்கு வாங்கறதுக்கு இது என்னன்னா சுக்கர நீதின மறுபடியும் பாருவான் அது மாதிரி பண்றான் எத்தனை பேர் சும்பல வாங்கிட்டு போட்டா ோக்கூஜி கூஜகிமோட்டீரீரோஷிண்காமயத்தை காசில்ல கையில அவன் போய் இட வியாபாரி கூட்டு வயிற்று சொல்லிடுறது அவர் பணம் இருக்காரு பாத்துத்தாரன் பெரிய முன்னூர் நெஞ்சுக்கு பொருள் இல்லாதவன் வஸ்துக்களை எதிர்பார்ப்பது ஒரு விதமான கோபத்துக்கு நம்ம கோபத்துக்கு உலகம் பயப்படாம கோபிச்சுண்டான பிரயோஜனம் எச்ச குப்பிய கோபமும் இவனுடைய ஆசையும் ரெண்டு நெஞ்சத்தான் தைச்சி மதிவுட்டார் இருக்கும் நமக்கு பணம் இல்லையே உயர் வியாபாரியிட்ட சொல்லிட்டு அவங்க நாளைக்கு பணத்துக்கு வரேன்னு ஒன்னு வாங்கி வர உள்ள வச்சிருப்பானேன் அவன் இங்க ஒளியில கடையில நடக்காம வாங்கி பண்ணிட்டு இருப்பாங்க இத்தர உபிரவம் இவன் சரீர பரிசோஷணும் அப்படி ஒழுக்கி எடுத்துவிடுமா ரெண்டு பேரு பிரகாஷிக்க மாட்டாள் யாருன்னா இருக்கிறவன் இவன் காரியங்களை செய்யின்றிருக்கணும் இவன் அப்படி ஷம்பரியார் கொண்டிருக்கப்படாது இவன் சகல காரியங்களையும் செய்யணும் செய்ய வேண்டிய காரியங்களும் நானையான அவன் பிரகாஷிக்க மாட்டானவன் அதே மாதிரி அவ பிரி தன்னுடைய விட்டுவிட்டு அவன் காரியத்தில் ஈடுபட்டாலும் அவா பிரகாசிக்க மாட்டாளாம் ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்கார மாட்டாள அப்படி உட்கார அவர் உண்டு பாக்கிறதுக்கு அவளுக்கு சக்தி இருந்தா கூட பிறருக்கு புரியாதான் அவளை அவளுக்கு ஒரு மணி எப்பமணியாகணும் அவளுக்கு எப்ப வேண்டியதும் இல்லை இனிமே பண்ண வேண்டியதும் இல்லை எனக்கு எனக்குள்ளதும்பி தனியா ஒரு குகை ஒரு அசட்டு லோகத்தை விட்டு விலகி இருப்பதற்காக உள்ள போய் பார்த்திருப்பார் மகான்கள் விலகி இருப்பாள் ியம்ச்சலாம் பத்தனை பெருமையவர்களுக்கு நாள் யாருன்னா ஐஸ்வர்யம் இருந்து பொறுமையோடு இருந்தாலே எல்லாரும் உண்டாடுவார் என்ன பாருவோம் என்ன ஐஸ்வர்யம் அவர் எத்தனை பொறுமையாக்கான ரெண்டு பேர்கள் உலகத்துல உலகத்துக்கு மேல புண்ணியலோகத்திலே உடவான பத்தி பேசுவார் யாரு பிரபுவேன் அவன் இருந்தாலும் தேவதேவன் கூட கொண்டாடுவானா இருக்கா தரிதிர பிரதானவாத தர்ஜனா இருந்தான் பாரதம் அன்னதார மண்டம் சொல்லிருக்கேன் கேட்ட உடனே நான் பத்து பேர் போடுறேன்னு ஒண்ணு அவன் தேவதேவன் கூட கொண்டாடுவானா அவன் நமக்கு ஹெட்டி இருக்கா நம்ம மாத்திர மனுஷாத்தான் நமக்கு அச்சதை இருக்கா அப்படி நினைக்க மாட்டாங்க பெரிய புண்ணியம் பாரதம் ரெண்டு மாசம் மூணு மாசம் தந்து இனிமேல் மறுபடியும் அன்னதானம் பண்ணணும் அங்கமா அப்புறம் மூணு மாசம் வச்சு லிட்டு போட்டு படத்துக்கு மாலை வாங்கி காட்டி பண்ணி நினைச்சா பயமா இருக்க மறுபடியும் மறுபடியும் அது மாதிரி ஆனோட இன்னும் இங்கேயா நடக்கும் இனிமே ஒரு பாரதம் நடத்தினா அதுக்கு அங்கமா பண்ணணும் அது மாதிரி மகா புண்ணியம் அன்னதானம் தோணி ஒரு தரி பிரகெல்லாம் கூட சூர் உபதி அந்த ரெண்டு பேருமே பற்றி தேவலோகத்திற்கு மேல்பட்ட லோகங்களில் கூட பேசுவாழாம் கொண்டாடி என்ன பிரபு ஆச்சரியப்படுவாழாம் பொரு ஒரு குடும்பத்துல அது நட்டமா புரிச்சதானா அந்த சொத்து புரிச்சதையான இது நியாயமா சம்பாதிச்சது அந்நாயமா சம்பாதிச்ச சொத்து அப்புறம் இருக்கட்டும் நியாயமா சிரமப்பட்டு நத்தத்தை சுற்றி அப்படி தன் புத்தி பார்த்தாலே சிரமப்பட்டு சம்பாதிச்ச நீத்தியான மார்க்கத்தில சம்பாதிச்ச பொருள் போனவையானா ரெண்டுல ஒரு சப்பு இருந்தா போடும் போ அயோக்யன் வந்து மெரட்டிவ் ஆயிடு விடுவியா இல்லையா இன்னொரு சொன்னத்தை போடும் ஆமா அந்த டிராப்ட்ல அவங்க பத்து ரூபா போட்டபோ இன்னொரு சொன்னாங்க இன்னொரு சொன்னத்தை போடுவோம் மெரட்டிவ் ஆயிடுவாங்க அப்படும்பத்துக்கு போக்குதான் போகு அவன் போக்குரிக்காக்கறி அவங்களுக்கு போகும் நெல்ல வாரம் தாத்துக்கு போய் கால் மாட்டா ஒரு ஒரு குழந்தை மோர்ஜலம் கொடுத்துருமாட்டான் ஒரு சாவுக்குள் வந்திருக்க மாட்டா சாத்தம் மோகனு ஆச்சாரத்தில் கொண்டு வந்து அபாரம் அல்ல அபாத் நியாயத்தைவேஷ்டம் என் பேர சமுதிரத்தை கொண்டு போய் போட்டு தீவிரம் சமுத்திரத்துல போட்டா கரையறி கொண்டு விடுவன ஒண்ணு பண்ணி போட்டு என்ன பண்ணணும்னா கழுத்துல பெரும் கல் திருவண்ணாமலை பாறாங்கல்லாம் புதுக்கோட்டை கல்ல கட்டினா போனாலும் போடும் திருவண்ணாமலை கருப்பு கல்லி பெரிய சூனா கழுத்துல கட்டி கொண்டு போய் நடு சமுத்திரத்துல கப்பலை கொண்டு போய் விட்டுனோம் நாள் யாரு நாள் நாள் நல்ல கருப்பு கல்லா திருவண்ணா அவனை கள்ள திருவிச்சு கட்டி கழுத்தில் கட்டி கொண்டு போய் போனத்துல என்ன அடி மட்டும் போன பார்த்துக்கிட்டு கப்பல திருப்பி வர நிதேசனம் நாள் யாரு நாள் தமத மனத்த வைக்கிண்டி தர்மத்துக்கு அவள் இருக்கான அவனுக்குறுப்பார்கள் திருக்கரலா இருக்கு மனஞ்சா இல்லாத நாமசந்தி பண்ணி நல்ல மண் நல்ல சோத்திரம் பகவதாரம் ஒரு அர்ச்சனை சாத்திராவை பாராயணம் கோயில பூச்சி தருது இப்படி பண்ணாமல் பண்ண உரிசம்பாத்திரம் ஒண்ணு நல்ல காரியம் பண்ண மாட்டார் இந்த பயலுக்கு ஒரு கல் வாங்கி கட்டண மாட்டா ரெண்டு கல் சமப்பட்டு தெரிவிக்கிறோம் வன் நம்ம ரெண்டு சாமிக்கு சொல்லப்படாதுங்க அவர் ஏதாவது மட்டக்கல்ல தெரிவிச்சாலும் இருக்கேன் தயவு இல்லாத எங்க நீங்க சொல்லி தெரிவிக்கணும் ரெண்டு கல் நவந்திரி நம்ம என்ன ஆயுத பண்ணப்படாத ராமன் பண்ணப்படாதான் அவன் சிவனாம கோவில் போய் பன்னெண்டு பிரதம் இருபது மஸ்கான போய் கதறேன் லெட்டர் கொடுங்க நம்ம கையில ஏதாவது மகாலட்சுமி மந்திரத்துக்கு மந்திரத்துக்கு எதுக்கு போடாதீப்பி மதுபிரா மதவாரண மரண தான் சேவைய சுமீ ஸ்வய் ஒரு பெரிய மகா மந்திரத்தை சொன்னால் அம்பாளுடைய மந்திரத்தை முனிஸ்வரி மந்திரத்தை இந்த மந்திரத்தை அம்மையா அவனுக்கு என்ன கிடைக்காது இந்த உலகத்தில் அம்மா கேட்டாள் ஆச்சாரியால் அதுல இருந்து பாக்கி இந்த மந்திரத்தை ஜபிக்கிற மகாலட்சுமி ரெண்டு வள்ள யானையோட தங்க கலகத்தோட வல்ல பக்கத்துல வந்து அந்த ஜெப்தாவுடைய பக்கத்துல பக்கத்துல வந்து நின்று என்ன வேண்டும் என்ன வேண்டும் மகாலட்சுமி கேக்குறாளா அவன் தன் திங்கடியை கூட அனுப்புவது இல்லையா மகாலட்சுமி பக்கத்தில் வந்து இருக்கிறாள் அப்படி இருக்கிற போது சின்ன திரிபுராஜிவாசு என்னது இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ன கதிர அப்படிப்பட்ட மகாமந்திரங்கள் எல்லாம் இருக்கு நிறைய உண்மையில ஜபிச்சுக்கூடாதோ அறவு நகையும் ஆகமும் பண்ணி மகா மந்திரங்களை ஜெபிக்கணும் தடுக்கவும் முடியாதவாள் ஆராஜபு மற்ற வாழ்க்கை வாழ்க்கை முடியவே முடியாது இப்போ ஜெயில் பெரிய புத்தவாந்த மதாரம் ரெண்டு பேர்கள் பிரம்மலோகம் போய் மோச்சபதியும் ஆட்சி சொல்ல வந்தா கூட வந்துருக்காங்க அட்பகுணம் எல்லாரும் உண்டாரு நாளைக்கு நான் சொன்ன இது அசுமணத்தாலும் சொல்ல அல்லது சாஸ்திரங்கள்ல சன்யாசிகளை கொண்டாடி அதனால சொல்றேன் நினைத்து மூணு தெரியாதவாள் அவளை பார்த்து கொண்டாடுறாள் அவள் நல்ல யோகி பற்றாத்வரூபத்தை அடக்கி உள்ள பார்த்து கால பின் வாங்காத ராஜா ரெண்டு பேர்களும் சூரிய மண்டலத்தை சென்று அவள் ரோகங்கள்லாம் ஒரு ஆள் புரட்சி சொல்லிட்டு அதை போய் சொல்றாரு ரொம்ப பகவதம் பண்ற சன்னியாசி கொண்டிருக்காரு அவளும் கால பின் வாங்காதவர்கள் வாங்க மாட்டார்கள் என்று அவள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிப்பட்ட புண்ணியபுரால் பாண்டவாள் என்பதை சொல்லணும் அதற்கான எதிர்களையும் சேர்ச்சி புண்ணியமான மகாபாரதம் பரமசாரம் குழந்தைகள்லேருந்து பெரியவாழ்மாசு படிக்கணும் இல்லையா நாளைக்குன்னும்பரிய பெரியவர்கள் சொன்னா சொல்ல போறாள் என்னுடைய அபிப்பிராயம் மட்டும் சொல்லாமல் இன்னும் வேத சார்களையும் இன்னும் சில ஆத்திரப்படுத்தியதான மகான்கள் சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட உபதேசம் இல்ல நாளை தினம் கோபி காஜீவனஸ்மரணம் நமபார்வீதேகாந்தம் பரமீஸ்வரன் லோகானுகிரகார்த்தம் கிருஷ்ணாவதாரம் செய்து பாண்டவ பட்சபாத்தியாய் பக்தர்களுக்காக சுவாமி ரொம்ப கீழ்ப்பட்டதான சார்த்தம் முதல் எல்லாம் செய்து கூதுகோள் பரமானுகிரகங்கள்லாம் பண்ணின சரித்திரம் மகாபாரதம் தெய்வம் பக்தனுக்கு என்னெல்லாம் பண்ணும் என்பதை பார்க்க வேண்டுமானால் பாரதத்தை படித்தால் போதும் அதுவாக நம்ம பெரியவாழ் ஆச்சாரியால புத்ச்சாரியால் சங்கராச்சாரியால் ராமானுஜாச்சாரியால் எல்லாரும் மகாபாரதத்தை அகாட்சியா வருகிறாள் பிரமாண கூட்டிலே ரொம்ப சிறந்த பிரமாணமாய் மகாபாரதத்தை அங்கிருந்து எழுதியிருக்காள் அது என்ன காரணம்னா தெய்வ பலம் என்பதை பாரதத்தை பிடிச்சு பார்த்தா என்ன தெரியும் பாரத கட்ட கட்டா தெரியும் அதோட நம்ம வைதிகமான மதம் என்ன மாதிரி இருக்கிற தர்மோதி பேசினா தர்மம் உறுதியா பீசினா புண்ணியம் கண்ணால பார்த்தா புண்ணியம் காலால கூகுல பூஜை நடந்தா புண்ணியம் கீழப்படி நமஸ்காரம் புண்ணியம் ஹரேஷா அனுப்புந்தா சொன்னா புண்ணியம் சொன்னமதம் நமமதம் பீமனை பத்தி பீசினா பாபங்கள் எல்லாம் பீசினா பாபம் கூடுதுன்னா அந்த பேச்சை பேசக்கூடாத எத்தனையோ பூண்டு பேச்சு பேசினான் நித்தியம் சம்பந்தம் இல்லாத பேச்சுன்னு எல்லவா தூஷிக்கிற பூக்கிரியன் எந்த பேச்சை பேசினா புண்ணியம் உண்டு அந்த பேச்சு பேசலாம் இல்லையோ இந்த ஸ்லோகத்தை சொன்னா கூட போகணும் இந்த தியான ஸ்லோகத்தை பாபம் அர்ஜுன பத்தி பேசினா சத்ருநாசம் ஏற்படுவான் எடுத்து ஏமாத்தானே அந்த உள்ள இருக்கானே ராகம் அதிர் ஆறு பேர் இருக்கா அவன்தான் நம்மிடத்துல ஏதோ ஒருமனை உத்வா மோதல வாயிட்டு போய் திரும்பி கொடுத்தாங்க நாம வாத்து கொள்ளையில் இருக்கிற வாழ்க்கையை கேட்டு நமக்கு இல்லைன்னு சொன்னோம் அவன் தான் சத்ரு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் சத்ருந்தா உள்ள இருக்கிற அதிருக்கள் உலகத்தில் இனி ஜெயிக்க வேண்டியம் இல்லே என்று சொல்லிக்கின்றான் அவன் வீட்டுக்குள்ள ஆறு திருடன் ஆறு சத்ருவாயிலிருந்து இவனை தெரிவிக்கின்றான் அவனையும் ஜெயிக்கலும் ஜெயிச்சு போராவி வீட்டுக்குள்ள வீடுனா நம்ம மாத்துக்குள்ள இல்ல இந்த சரீரத்துக்குள்ள இன்னும் கிட்ட இடத்துல காட்டிலும் வீட்டை காட்டிலும் கிட்ட சரீரம் நம்ம இருப்படம் இந்த சரீரமானது மனதிற்கு இருப்படம் மனது பகவானுக்கு இருப்படமா விஷயங்களுக்கு மனது விஷயங்களுக்கு இருப்படமா அது மோட்டாரையும் பணத்தையும் காட்சியும் பத்தினையும் வீடையும் நினைக்கின்றதா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்வது அப்பா மனசு இதெல்லாம் நினைக்கிறதுக்கா இல்லைடா அது அந்த ஆசனமானது பகவான் கிட அதனால சுவாமி வச்சித்த சர்வதுர்க் அர்ஜுனா சித்தத்தை மித்தப்படு நீ கரையது என்று கீதையிலே நான் என்ன கொண்டு போய் சித்தத்தில் உட்காந்து வச்சு கொடு சர்வாபத்துக்குறாள் அர்ஜுனனை வச்சு பேசினாக்கே சற்றுக்கொள்ளாத்தியாராள குலசேவர்களை பத்தி பேசினா ரோகங்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியம் உண்டா இருக்கா அப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்காள் இதை சொல்லியிருக்காள் ஸ்லோகங்கள்லாம் எல்லாமே தெரியவா கூட சொல்லலாம் சொல்லலாமே கோபிஜா ஜீவன் நீங்க தான் கோபி கோவிதா கூட சொல்லணும்னு நீங்க வந்து குழந்தைகள் அவ்வளதான் அது பாருங்க வந்துட்டா அவனும் தப்பு இல்ல உண்டான பதவா தப்பு இல்லை எல்லாருக்கும் அவள் நாம சங்கீர்த்தம் பண்ணபடாதம் உத்தியோக வருவா பாரத சார உத்தியோக என்பது உத்தியோக வருவா மகாபாகவதான உபதேசம் இது நீதி நேற்று தினம் ஆரம்பிச்சு நடக்கிறது நல்ல குந்தி சரித்திரம் என்ன எத்தனை நீதிகளை சொல்ற எத்தனை பேர சாரத்தை அத்பக்தாதிகள் ஆச்சாரியா அவர் வந்து ஒரு தாசிக்கு பிறந்தவராஜே அவரை ஞானியாக என்னமா புத்துக்கிறது சாதனமான அக்னிஹோத்ரா தான் இங்கே தரத்தில் அக்னித்ராச்சரியார் அதனுடைய பிரிவு நமக்கு தெரியல்கள் தங்க மெடல் பண்ணி போடுறானோ அப்படி அக்னிஹோத்தி பண்ணி போட்டா இருபத்தி ரெண்டு வயசு அவருக்கு வந்து தங்க மாலை பண்ணி போடுறாங்க ஒரு நாளைக்கு கல்வி போட்டேன்னு வரோம் தஞ்சாவூர்ல ஆறு மணிக்கு வரணும் மண்டலத்துல ரொம்ப பிரசித்தாளா ரெண்டு பொங்கலகர் வந்து ஒரு இரநூறு வருஷங்க தஞ்சாவூர் சேரில் பெரிய பெரிய பாறாங்க அடிக்க போனோம் நீங்க வந்து நாங்க அப்பதான் ஜப் பண்ணிட்டு இருந்தோம் ஆறு மணி நானும் ஒரு மாதம் ஜம் பண்ணிட்டு வந்தோம் வந்து அந்த பாதையை வந்தா எங்க மேல அடி பாக்கியத்துலேமாயிருக்கோ இன்னைக்கு அறிவு இல்லாம இருக்கு என்னாலே சொன்னேன் அனுப்பி கொடுத்து ஆட்சியப்பட்டான் நீங்க என்னவா நீங்க அப்புறம் அவரு கூட பயந்தா நீங்க பயன்படுத்த கதவு சாத்துக்கோங்க ஒண்ணு கதவு அடிக்கிறான் அப்புறம் அடிக்கிறது என்ன காரணம் கையில உட்காந்து சொல்லி அடிக்கோ என்னடா இது தர்மமா அடிக்கல நீங்க உங்களால உக்கு போவா இது அதுக்கு போய் சினிமா காரியங்கள்லாம் பண்றோம் அது நம்ம சாஸ்திரத்துல சொன்ன ஒரு சலபா அது ஒரு சந்தேகம் அந்த கலைகள் எல்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்பா பெரிய அம்மாவும் பெரிய வருல்ல அது மாதிரி சில சிலை எப்படி நடத்தணும் தான் பெருமை அதுக்கு ஒரு பெருமை உண்டு ரொம்ப ஆராதிச்சேசம் வரு எனக்குடி போட்டா போற ஞ மேல தீபாதி அதனால எனக்கு நெருப்புறதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஞாட்சி இல்லையா நம்ம பாடசாலா இருக்கா ரெண்டு பேரும் அத்தியாயம் தெ மகாபுரு வியாசாலையில அக்னிஹோத்திரம் ரொம்ப வாரி கொடுத்து மனசு மனப்பூர்மா தானம் பண்ணுவாங்க அண்ணம்னா கணக்கில்லாம் கொடுக்கு அவர் மாதிரி உச்சகோடம் கேள்வி பெரிய மகா புண்ணியம் அக்னிஹூத்திரம் அப்படிப்பட்ட பெரிய அக்னிஹூத்திரம் எல்லாம் கேட்டோம் மகாபாரதம் மகாபாரதத்தை எல்லாரும் கேட்டிருக்காரு அதனுடைய மதிப்பு திரும்பி தங்கபஸ்வத்தை கேட்டா தான் அது உடம்பு சவுத்திரம் அதனுடைய மதிப்பு தெரியாம சா பண்ண போல அதோட ஒண்ணு ஆயுத தெரிஞ்சு சாப்பிட்டா விசேஷம் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை குறிப்பிட்ட பெரிய புதுமான உபதேசங்கள் அந்த உபதேசங்கள் பண்ணினால் எவ்வளவு எல்லாம் தசராஷ்டிரை ராஜீகரிச்சு லோகத்துக்காக வாரி அரைச்சிருந்தாள் அவள் சொன்ன கூட விடாமல் வியாசன் நமக்கு கருணையினால பண்ணியிருக்காள் அதனால சிராவணத்துக்கு சிராவணம் வியாசாரியெல்லாம் பூஜை பண்றேன் வரது ஆசருக்கு நாம் என்ன பண்ண முடியும் அவள் இந்த பாரதம் லட்சம் நமக்கு அனுகிரகம் பண்ணிருப்பதற்கு புற்று உபகாரம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் காண்டி கற்றாசிகள் பால்யம் அப்படி இருக்கிறவா எந்த ஒரு நீதி அப்படி சேலத்துல என்ன பிடிச்ச ஒரு பெண் ரொம்ப அற்புதமா இருக்காது சமஸ்து காட்டுக்கிட்டே எங்கே இருந்தால் எனக்கு தீபாவளிக்கு ரெல்லது ஆச்சரிய இருக்குமாரிகளுக்கு கொஞ்சம் குறவாதான் இருக்கு ஷ்யா स्वाविमू வேதவிதோ விஷ்மோ புஷோவ் சூழமேவிதோ பரிவராஜோச்ச சூரிய மண்டலத்தை சூரியன் வந்து அழிச்சுன்னு போறாளா அப்படி சில பேர்களுக்கு தான் சூரியன் நேரம் வரானா நித்தியத்துல உபயோகப்படுற ஜீவனுக்கு சூரியன் வந்து அழிச்சுன்னு போறானா சூரியன் பூர்ணகும வைத்து அடிச்சு போறானா அதே மாதிரி சன்னியாசி சூரியன் பூர்ணகம் பிடிச்சு அழிச்சு போறான் அருகனுடைய சொல்றாரு ரெண்டு பேர்கள் உலகத்தில் சூரிய மண்டலத்தை வீஞ்சின்னு போற சூரியனாலே அழைக்கப்பட்டு செல்லுகிறார் எந்த லோகத்திற்கு யாரும் ம் விவேக்கள் திரஞ்சமாம் ராஜாக்கள் முல் குண்டூரும் குதும்பியா இருக்கிறவும் வரையிலும் என்ன நாள் மூணு பாயம் இருக்க சாமம் தானம் பேதம் தண்டம் நாடு இந்த நால மூணா புண்ணிப்பிரயோகம் பண்ணணமாக எப்போனாள் கன்யா மத்திய எதிராளி நம்ம தாக்க எத்தனை அப்போ ரொம்ப மட்டம் யுத்தத்தினால் அவன் எதிர்க்க ஆரம்பிப்பது ரொம்ப கன்மையான் நாள் யுத்தத்தை மட்டம் நாள் ரொம்ப மட்டம் யுத்தம் பண்ணி உடனே யுத்தத்தில் ஆரம்பிச்சுட்டா பண்ண தெரியுது உஷுக்குன்னு ஆரம்பிச்சுட்டான் இப்படி ஒரு குழந்தையா நல்லா இருப்பேன் இனிமையான பெயர் நீ படிக்கல சரியான தீபாவளி சட்டை அடுத்த சொல்றது பேதம் வாங்கி தரேன்னு சொல்றது தானம் இந்த மூணுக்கும் அந்த பயம் விஷப்படலாம் தண்டம் அடிப்பத்தி அடி அடிச்சுக்கிறான் கவரையும் சேர்த்துக்கிறேங்க போறான்னு தெரியல கணக்குல ஆள் வந்தா பொறுமையே இந்த தானம் பேதம் ரெண்டும் ரொம்ப மத்தியமரும் ரொம்ப சிறந்தது எதுனா இனிமையான சொற்களை சொல்லி அழகா வந்து நேர்வு போல பேசி சண்டை இல்லாமல் பண்ணணும் அதுதான் விவேக்க விஷயம் நெல் பேசுறா போது இந்த யுத்தம் இல்லாத விஷயத்துல ஒருத்தரும் பேசவே இல்ல ரொம்ப அழகா பேசுற அதுல காட்டாம பேசுற ஒரு காலி போனதுக்கு அப்புறம் அவருடைய அசை வேறு விதமா அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி அவர் பேசுறது பேப்பர்ல படிச்சு பார்த்தவா தெரியும் அதுக்கப்புறம் அவர் பேசுறதே அப்படி இருக்குன்னு சில குடும்பத்துல சோப்பனா இருக்கிற மட்டும் பையன் போக்குரியா இருக்கும் அவர் காவல் காணக்கப்புறம் சாந்தானா ஆயிடுவான் அவர் புண்ணி சாத்திரியா இருந்தாக்கே அவரும் போக்குரியா இருந்தா அது மேலே சாத்திரி ஆயிடுவாங்க அது ஒன்றும் சந்தேகம் இல்ல இந்த அவரே ஆச்சரியப்படுவோம் இருக்கு நம்ம பையன் நல்லவனா ஆயிட்ட அதனாலே நாம நல்லா போட்டோம் நல்லா விடணும் நல்லா வேணும்னா நான் என்ன பண்ணணும் நாம கிராப்பா வாரி விட்டு நெத்தில போட்டு வச்சிருந்த சோப்பா வருச்சு நிறைய விட்டு அரம்பேம்புள்ளி இருக்கணும் அலங்காரம் பண்ணிட்டு நல்லா விழுது நாமே தானே ஆத்மாதான் சரீரம் அர்த்தம் இவனேதான் அப்படியே புத்திரனா வராது வேதம் வேதமானது உண்மையான சொற்கொழி நமக்கு துவேஷியாக இருக்காமல் அவனை பண்ணிக்கொள்வதுதான் ரொம்ப சிறந்த உபாயம் நடு மதியமும் எதுனால் நீ வந்து சண்டை போனாரு எனக்கு அப்பறம் போட்டேன் இந்த சொல்லி கால்வாய்க்கு போனேன் அப்படி சொல்றது நீ அப்படி இல்லாத நான் அவனோட சொல்லணும் அமெரிக்கா அவளோட சொல்லுவேன் இது பயமுத்துறது கனியான் கனிய மட்டம் யுத்தத்தை ஆரம்பிப்பது ரொம்ப மட்டமான உபாயமாம் அதனால இந்த ரெண்டுக்கும் பலிக்கலா தான் யுத்தத்துக்கு போனோம் வேதவித்துக்களான மகானிகள் சொல்றாருங்கிற தன் அபிப்பிராயம் சொல்லலே வேதம் அறிஞ்ச பெரியோர்கள் வேதவித்துக்களை தெய்வமாக நம்ம மட்டத்தில இது வேதவிதோ விது மூன்று விதமா இருக்கலாம் யாராரு அந்தந்த போக்கியே உத்தமன் மத்தியமன் அசமன் இருக்கா உத்தமன் உத்தமமான காகியத்துக்கு அனுப்பணும் பெரிய ராஜகாவியம் அது கலுப்புவதில் ரொம்ப சிறந்த புத்தி உள்ளவன் அனுப்பணும் விப்தி அனுப்பணும் காய் நான் ஒரு காரியத்தை பாத்துவோம் அந்த காரியத்தை அசிட்ட விஷயங்கள என்ன சொன்னார் சீதை இருக்காங்க அங்க லங்கினி வந்தா சண்டை போடு நடுப்பு இடைஞ்சல் வந்தா சண்டை போடு ராவண பேசிட்டு இதெல்லாம் சொல்லல சூடாமன் கொடுத்தா வாங்கிடுவான்னு சொல்லல அதனால சூடாமன் கொடுத்தா வாங்கிட்டு சொல்லலாம் போக மாட்டேன் சொல்லக்கூடாது அவன் தூக்காது ரொம்ப மத்திய மது சுடிச்சத்தை மத்தியம் செஞ்சு வரவன் அசமது நாம் சுடி அனுப்ப விபரீதமா ரொம்ப விபரீதம் ரொம்ப அசமன ஆகினால அந்த காரியத்துக்கு தக்கபடி அனுப்புற அவன் ஏதோ அசமனை அனுப்பிச்சாக்கே எங்க அனுப்பலாம் என்னவோ அதிகாரத்துல உங்க எதிர்காரா தரணும் பார்த்து சொன்னா எல்லாம் சாமான்னு அனுப்பலாம் அவன் யாரையா பார்த்துட்டு எத்தியாச்சு ரெண்டு பர்லாங்க தானே போட்டு ஒன்னும் நஷ்டம் இல்ல இங்க இருந்து மெட்ராஜ் அனுப்புறவன் மத்தியமான போய் இல்லாமல் ஒரு சிஷ்யன் இது ஒரு நீதியில அதையும் சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆதரவு போய் வருத்தப்படுவேன் சங்கத்தின்னு சங்கத்தி அனுமதிக்க அதுல அந்த சங்கத்தியை ஆரம்பிக்கிற போதே பால கிரந்தத்தில் தர்க்கல உபேட்சான பிரசங்க நினைப்பு வந்து அதை சொல்லாத போனா அது அப்படியே என்னமோ பண்ணுவோம் இருப்பதற்கே அதான் வந்து பிரசங்கம் பிரசங்காத்தையும் பிரசங்கா துளசி தீர்த்தம் தீர்த்தம் துளசி தான் உபேட்சான பிரசங்க அது பால கிரந்தம் இருந்து கும்புறதுல அந்த பையன் என்ன பண்ணிருந்தது அவர்கிட்ட சொன்னது ரொம்ப சின்ன ஆபரேஷன் நான் வந்து பண்ணி போடுறேன்னு ாம ஆரம் இன மணிக்கு அனுப்பணும் நான் இறங்கியிருந்தது இறங்கிருந்தேன் அவருக்கும் சொல்லிருந்தேன் அவர் வந்து தனியா ஒரு டவுனுக்கு வெளியில இருக்கு ஹாஸ்பிட்டல் ஆன உடனே கவலை போட்டேன் பதிமூணு மணிக்கு எனக்கு சமாச்சாரம் வரும் நான் பூஜை பண்ணிட்டு சுவாமியை பிரார்த்தி சென்று தாய் சோப்பிட்டு வந்திருக்காங்க கவலைப்பட்டு வாசல வந்து போன்றான் வாசலும் ஒரு பையன் சேர்ந்து வந்தான்னு சேர்த்துல ஆமா மாமா என்னடான் உங்ககிட்ட ஒரு கிறிஸ்டன் சொல்லுங்க ஆபேஷன் மேல பாடுறான் இவன் என்ன திரும்ப போறான் என்ன ராகனே எனக்கு தெரியுது என்ன என்னடான்னு கேட்டேன் என்னடா என்னன்னு கேட்டேன் என்னடா கேட்டேன் அவன் அங்க இருக்கிற கிளாஸ்ல தீர்த்தம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க தமிழர் வாழ்ந்து வருஷம் உடனே அவருக்கு அவர் என்னதான் சொல்றீங்க பாடுபடும் மது மாதவியமா புருஷாராஜன் மாதவா மூஜேவ்விசேவாராய் வர்களா மூணு பேர்கள் எல்லாம் புஸ்தெல்லாம் பார்க்கலாம் செவரியா பார்க்கலாம் இருந்தாலும் எதுவும் தரான் சொல்றேன் நீங்களும் கேட்டு போ யாரிக்கு தனியா சொத்து கிடையாதா வேலைக்காரனு பிள்ளைக்கு தனியா சொத்து கிடையாதா நல்ல அத்தம்னா அவாசிச்சாரு ஏன் நமக்கு தென்ன தூக்கு இருந்தது நம்ம வேலைக்காரன் போய் பதினாயிரம் ரூபாய் தேங்காய் வச்சு அதை வித்தானியா அந்த பணம் வணக்கம் கடன உடனே வாங்கி அவன படிக்க வச்சு எல்லாம் வேலையான உடனே பணத்தை மதர்ட குடுப்பா அவனுக்கு தனியா சொத்து கிடையாது பத்தி தனியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவனுக்கு கிடைச்சது இவனை எங்க போற என்ன பண்றது அவன் வைக்க பாருங்க முடியிறதா இருந்தாலும் நான் பாதக முடியாது பாருங்க यते ராஜேசத்தேனாதிமனதுக ரொம்ப கீழி போனா இந்த அபூர்வம் சொன்னாள் பணத்தை பூர்வம் மனைவி ரொம்ப வண்டி பாடா தியாகம்டி இந்த அப்படி குடும்பத்தனை சிக்கும்படியா அப்படி விடும் நாள் திரையோஷா திரிவிதம் நரக்சேலம் நஷாக்கோகோக தயேதி திரிவிதம் நரகசேலம் நடக்கத்துக்கு மூன்று துவாரங்க மூணு வழி இருக்கா அவன் எந்தெந்த வகிக்கு டிக்கெட் வாங்கினாலும் வழியா போவான் அவன் மூணு துவாரம் இருக்கு செகண்ட் கிளாஸ் வாங்கினாலும் ரயில்வேல கூட ஒரு கேட்டு வச்சிருக்கான் தேர்ட் கிளாஸ் தனி கேட்டு எதையா திருக்கு தெரியல சங்கரி கூடாலும் அவனுக்கு தனியா அவரு கேட்டு வச்சிருக்கான் அப்படியே வச்சா தெரியாத அவனுக்கு கூட்டத்தில் கொண்டு வரதில்லை அவன அப்படி தனியா ஒரு வழியால கொண்டு வரான் அவனுக்கு இந்த படி வர வேண்டிய சமம் இப்படி ரெண்டு மூணு மார்க்கம் இருக்கா போல நரகத்துக்கு மூணு துவாரம் இருக்கா மூணு வாசப்படி யாராவது எந்தெந்த கீர்த்து வாங்கியிருக்கானோ அந்த வாசப்பிடிக்கு போகணும் நாள் யார் காமம் கோபம் லோபம் என்று மூணு பாபியாம் இந்த மூது பாபியின் நரகத்துல கோவினாம் எதை கண்டாலும் வாசப்படுவது கோபம் தொட்டத்துக்கு எல்லாம் கோபிச்சுக்கிறது அவசியமான தர்ம பண்ண வேண்டிய போஷித்தினேன் அதை பண்ணாமல் நிறுத்தி வருவது तस्मादे ோ தோ தம்பமோம்மும்பம்ராஜ புத்தம மோட்சண அவனுக்கு ஒரு ஆபத்து வந்து அந்த ஆபத்துல இருந்து அவனை காப்பாற்றும் நமக்கு அவன் சத்ருவாச்சே நமக்கு இடைஞ்சு பண்ணவனாச்சேன்னு அவனை கிடக்கிறாங்க ஒரு புஸ்தகத்துல இருக்கிறதா சொல்லி சொல்லி சொல்லியாரு மாதிரி பாவனை வரணும் நெய்கல வராது வேண்டாதனுக்கு ஏதாவது ஆபத்துல இருந்தா அது என்ன நன்னா அனுபத்தி அது சரியா ஏதாவது ஆபத்தை பலிக்காம கூட கூட அதுக்கு ஏற்பாடு எல்லாம் ஜீவனுக்கு அப்படி எல்லாம் தோறும் நல்ல உத்தியோகத்துல இருந்தவரே உத்தரவு அவங்க உத்தியோகம் அவருக்கு இல்லாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படி எல்லாம் பண்ண நான் சொன்னேன் அப்படி பண்ணவே ரொம்ப தோஷம் அது பேர் கேட்டார் இல்ல கடைசியில் அவன் பொண்ணு பிள்ளைக்கு இவரு பொண்ணை கொண்டு போய் கொடுக்க முடியாது என்ன கஷ்டம் இப்ப இவரே சோமப்படுறாரு இந்த பயம் சம்பாதிக்கிற படத்தில் அவர் சேப்ப முடியாது இப்போ நீங்க சோத்த காதலியா பதிமூணு வருஷம் கிட்ட நல்ல வேலையில் இருக்கிற போய் கிட்ட அப்படிலாம் பண்ணாங்க அப்போ இவரு பொண்ணை கொடுக்க போறான்னு தெரியாது அவருக்கும் தெரியாது தெரிஞ்ச அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் காத்தில கடைசியில் அவன் பிள்ளைக்கு கொண்டு போய் இவரு பொண்ணை கொடுக்க முடியாது ஆச்சு இதனால நம்ம சாஸ்திரங்கள்ல சொந்தத்தான் நாம் கேமாயிருக்கும் பாக்கிமே மோட்சம் கிடைக்கிறது அப்பறம் ஒரு ஆபத்து வந்து அவனை ராஜ்யம் வேண்டும் வாங்கினா இப்படியோ அத்தனை சத்துருவை காப்பாற்றுவது ராஜ்யம் அகண்டமான ராஜ்யத்தை நம்ம ஆழம்பியா நீ ராஜாவா இருக்கணும்னு ஒருத்தம் போட்டானா இப்படியோ அத போலையான் சத்துவப்பாதுமாரி குழந்தை பிறக்கிறது நல்ல புள்ளை குழந்தையா பறக்கிறது படம் சந்தோஷம் கணக்கு வழக்கு இருக்குமோ லெட்டர் எழுதிச்சா ஒரு பம்பாயில இருந்து போன ஒரு சொன்னேன் நல்ல புரூகிரும் பண்ணுபோம் சமாதிக்கு பிரார்த்திச்சும் போனேன் தாயார் வந்து ரொம்ப பொருத்தப்பட்டால் ராஜாமாத குழந்தை குழந்தை இருக்கா நீங்க லெட்டர் எழுதிக்கா ஆனா என்ன எழுதுன்னு புரியல எனக்கு லெட்டர்ல இருக்க புத்திர ஜெம்மாந்த இல்லாமக்கியமோ ஒரு புள்ள குழந்த பார்த்து அவன் என்ன எழுதுவது லெட்டர்லேருந்து புரியலன்னு எல்லாம் எழுது அதுக்காக கணக்கு மன்னி ஒன்றாம் எனக்கு இல்லை பாருங்க அவளுடைய அனுபவம் இல்ல சமாதி இருக்கா அவள் சரகாரியமும் அனுகூலம் எத்தனை பேருக்கு உடந்தேன் குருஹத்திலே பிறந்து சௌக்கியமாக வந்து முடிய இறக்கிறேன் மகாபுண குருஹா எத்தனை அக்னபுத்திரம் பரான பிரல்லாமல் இருந்தவாள் நல்ல பிரம்மனிஷ்டாவாள் அவளுடைய அனுகிரகம் அது அப்படி நல்ல புத்திரன் அடைஞ்சா சந்தோஷப்படுறாள் புத்திரஜன் அஞ்சாம் வம்சபுகரம் வம்சகோசம் புராணத்தில் ஒரு கவசம் எழுதியிருக்கேன் அதிகாவும் எழுதிருக்காரு சவாரி மஹாபிரதோஷ் அபிஷேகம் பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணி நினைச்சி நினைச்சி நான் பண்ணப்படாது அப்படி காமக்ரோசம் ஆராயும் கடல் என்ன குறி என்னமோ நம்ம கரையை சீக்கிரத்துக்கு நான் மார்க்கெட் தோற்கு அவங்க வண்டி கணக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன் புது மூக்கு அறுபது நாளில் போறாதுன்னு நம்ம காப்பாத்திக்கிறதுக்குள்ள பொழுதுபோருல ஒரு கோவில் போறதுக்கு டைம் இல்ல கோவில் போன இடம்னா எங்கே பெரிய கோவிலா இருக்காங்க கதைக்கு வெள்ளியா பார்த்துக்குன்னா எங்கதையே பெருங்கதையா இருக்கு அவங்கதே வர கணம் அப்படி சொல்லுவாங்க சிலவன் என்ன பண்ண முடியுமா ஒரு மன பிரச்சனை என்ன சொல்லுவதை பாருங்க அங்க வந்து காட்சி வந்தேன் அவர்கிட்ட <Sessly> கரு <Sessly> நமக்கு ஏதாவது பெரும் கஷ்டம் வந்திருக்கலாம் அப்படி கஷ்டப்படுற நம்ம வந்து ரொம்ப நாள்க்க வேண்டியவனால் நம்ம பயிச்சு ஆயிருப்பாங்க அப்ப நானே கஷ்டப்படுற போது இனிமே உனக்கு நான் அவனை கைவிடாதே நம்ம வந்து சேவிச்சு முன்னாடி சேவிச்சவன இப்ப வந்து சேவிக்கிறவன் அப்படி இருந்தாலும் நமக்கு கஷ்டம் வந்ததுன்னு என்ன அர்த்தம் கஷ்டங்கள்லாம் போயிடும் அப்படி உள்ளவனை காப்பாத்தி விட்டார் என்னை கைவிடப்படாது பெரிய ஆபத்துல அங்கே வந்து கதர்வன் அப்போ நம்மால நம்ம புத்திபலத்தினால எப்படி அவனை காப்பாற்ற முடியுமோ அப்படி காப்பாற்ற எத்தனை ீ தான் பரமாபத்து வந்த காலத்தில் கூட கைவிட பாதி ஆதரவு महावलेने அல்பிரா நூத் மேதாவியா உள்ளவன் நாள் காவியத்தை ரொம்ப கருவீ கிரந்தாய் அல்பிரஹா காவியத்தியாக நாள் ரொம்ப இல்லாத ஆட விஷயத்தில் போய் ரொம்ப அவங்க போய் அவங்க ஏதாவது விசாலமான ிய தஞ்சாவூர் ஜில்லாவில ஜலம் இல்லுக்கு அருபிசி மாதத்துலேருந்து நாள் கழிக்கு வயலுக்கு ஜலம் இல்லையா சொல்லி அருப இருக்கிற போது ஜலத்தை திறந்து விட்டாங்க அப்படிப்பட்ட வயலோட ராஜா வச்சுக்கிடாதீர்கூத்தி சுலபமாக பண்ண காரியத்தை அவனுக்கு ஜீரசூத் போவான் நடுப்பு அவனோடாது அவனுடைய ஆலோசனை எத்தனை தோஷம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஊடி மூடிப்பேசுவான் செலவன் தோஷத்தை உடச்சிச்சோம் ராஜா கண்டிப்பாக